ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விண்வெளி வீரர் தி ஏஞ்சல்ஸ் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா இரண்டாம் அத்தியாயம் முதல் பதினான்கு வசனங்கள் அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் பிறந்தது சிரியா நாட்டிலே செரேனியோ என்பவன் தேசாதிபதியாயிருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று அந்தபடி குடிமதிப்பெழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் அப்பொழுது யோசேப்பும் தான் தாபீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மழியாலுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கல்லையா நாட்டிலுள்ள நாசிரேத்தூரிலிருந்து யூதையா நாட்டிலுள்ள பெத்லேஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான் அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அவள் தனது முதற் பெயரான பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவ அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கர்த்தராய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்கு தாபீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் அந்தச் சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனை தோன்றி உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவது மனுஷர்மையில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் நூற்று மூன்று கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவரது இருக்கும் அவரது சர்வ சேனிகளே அவரை போற்றுங்கள் will ஒரு வரிசையிலே நேற்று கிழக்கில் வந்த ஞானிகளை குறித்து நாம் தியானித்தோம் கிறிஸ்துமஸினுடைய கதாபாத்திரங்களிலே நல்ல பாத்திரங்கள் அத்தனை பேரும் ஏதாவது ஒரு வழியில் கீழ்ப்படிதலுக்கு முன்மாதிரிகளாக திகழ்கிறார்கள் இன்றைக்கு நாம் தேவ குறித்து பார்க்கிறோம் சஹரியாவுக்கு யோவான் பிறப்பான் என்றும் மரியாளுக்கு இயேசு பிறப்பார் என்றும் முன்னறிவித்தது காபிரியல் தூதன் ஆனால் யோசியப்புக்கும் மேய்ப்பர்களுக்கும் தோன்றியது கர்த்தருடைய தூதன் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளான் அதுவும் காபிரியலாய் இருக்கலாம் வேதத்தில் இரண்டே தூதர் பெயர்தான் சொல்லப்பட்டுள்ளனர் அடுத்தது மிகாவேல் காபிரியேல் பொதுவாக தேவ அறிவிக்கும் தூதுவனாய் செயல்பட்டான் தானியேல் எட்டாம் அத்தி ஆயம் ஒன்பதாம் அவன் அப்படியே வருகிறான் விண் தூதர் பேரணியை சேர்த்து கிறிஸ்துமஸ் சம்பவத்தில் நாம் சந்திக்கும் தூதர்கள் அனைவரும் குறிப்பிட்டதொரு பணிக்காய் மண்ணு இருக்கு அனுப்பப்பட்டவர்கள் அவர்களது வேலை முடிந்ததும் அவர்கள் திரும்ப விண்ணகம் சென்றுவிட்டனர் இன்றும் தமது மக்களுக்கு தொண்டாற்ற கடவுளால் அனுப்பப்பட்டவர்களாய் தூதர்கள் வருகின்றனர் இப்பிரேயர் முதலாமத்தியாயும் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களை நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்களே ஆனால் இன்றைக்கு முற்றுப்பட்ட வேதம் நம் கையில் இருக்கிறபடியால் பொதுவான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் தனிப்பட்ட குறிப்பான காரியங்கள் பெரும்பாலானவற்றிற்கும் நமக்கு தேவையான தேவ நடத்துதல் எழுதப்பட்ட திருவசனத்தின் மூலமாகவே வருகிறது நடத்துதலுக்கு பிரதானமும் அடித்தளமு திருவசனத்தை நாம் விட்டுவிட்டால் ஆவி மண்டலத்தில் நாம் வஞ்சகத்திற்குள் மாட்டிக்கொள்வது உறுதி கருப்புடை அணிந்து கொம்புகளோடும் வாளோடும் நம்மிடம் வர சாத்தான் ஒரு முட்டாளா அவன் பொதுவாக பிரகாசமான வெளிச்சத்திலேயே தோன்றுவான் அதைத்தான் இரண்டு குருந்தியர் பதினொன்று பதினான்கிலே வாசிக்கிறோம் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே தூதரை குறித்த சங்கீதக்காரன் தாவீதின் வருணனை கீழ்ப்படிதலுக்கான சவால் நிறைந்த அறைகூவலாகும் சங்கீத நூற்றி மூன்று இருபது இருபத்தி ஒன்றிலே அவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற வலிமை மிக்கோராகிய அவருடைய தூதர்களே அவரை போற்றுங்கள் மட்டுமல்ல கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவரது பணியாளராயிருக்கும் அவரது சர்வ சேனைகளே அவரை போற்றுங்கள் மத்தியுவிலும் லூக்காவிலும் உள்ள கிறிஸ்துமஸ் விபரங்களை நாம் வாசிக்கும் தூதர்கள் விண்ணகத்திற்கும் மண் உலகத்திற்கும் இடையே கடவுளுடைய தூதுவர்களாக எவ்வளவு விறுவிறுப்பாய் பறந்து கொண்டிருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது கீழ்படியாத முரட்டாட்டமுள்ள தூதர்கள்தான் லூசிபரோடு இணைந்தவர்கள் லூசிபரோடு சேர்ந்து தொலைந்தவர்கள் தங்கள் மீதுள்ள அதிகாரத்திற்கு அடையாளமான பெண்களது முக்காட்டை குறித்து பேசும்போது பௌல போஸ்தலன் சபை கூடுகைகளில் கவனித்து பார்த்து கொண்டிருக்கும் தூதரை அவர் சுட்டி காட்டுகிறார் ஒன்று குரந்திய பத்து பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நாம் பதினொன்று பத்திலே வாசிக்கிறோம் ஆகையால் தூதர்களை நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு வேண்டும் அப்போ சிலர் நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாத மக்களின் ஆவிகளை கடவுளுக்கு கீழ்பட்டிருக்கும் தூதர்களுக்கு வேறுபடுத்தி காட்டுகிறார் ஒன்று பேதரு மூன்றாம் அத்தியாயம் இருபதாம் இருபத்தி ரெண்டாம் வசனங்களை வாசிக்கிறேன் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த கீழ்ப்படியாமல் போனவைகள் இருபத்தி வசனம் அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வரது இருக்கிறார் தேவ அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கின்றன எவ்வளவு தெளிவாக ஒரு வேறுபடுத்தி காட்டப்படுகிறது என்று பாருங்கள் சேர்ந்து தூதர்களை பார்த்து சொல்லுவோம் கீழ்படிதல் ஒரு கொண்டாட்டம் என்று எங்களுக்கு சொல்லித்தரும் விண்வெளி வீரர்கள் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவரது பணியாளராயிருக்கும் அவரது சர்வ சேனைகளை அவரை போற்றுங்கள் who do his will. எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் தூதர்கள் எங்களுக்கு பணிவிடையின் ஆவிகளாய் மட்டுமல்ல கீழ்ப்படிதலுக்கு மாதிரிகளாகவும் திகழ்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுடைய ஆராதனைகளை கவனித்து பார்க்கிறார்கள் ஒழுங்கு இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் கீழ்ப்படிதலுக்கு உம்முடைய கர்த்தத்துவத்திற்கு அடிபணிதலுக்கும் எவ்வளவு முக்கியமான முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அவர்கள் தேவ தூதர்கள் நாங்கள் தேவ தூதுவர்கள் தூதுவர்களாகிய நாங்கள் அந்த தூதர்களைப் போலவே இருக்க கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதலே வாடிக்கையாகிவிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த தியானங்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் கீழ்ப்படிதலை நெடுகவே கற்றுக்கொண்டு அதிலேயே நாங்கள் வளர்ந்து கொண்டு போக முதிர்ச்சி அடைந்து கொண்டு போக கர்த்தனைகளுக்கு உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்